بالخامس عنا رضى الله عليها ان كان من الصادقين ولولا فضل الله عليكم ورحمته وان الله تبار حكيم صدق الله العلي العظيم جنியதكم மரியாதிகளுடைய سنگையான சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அன்பான நோயர்களே رمضانனுடைய வாదதினும் அரேவாசிக்கே salam சொல்லிவிட்டு மீதம் இருக்கக்கூடிய அரைவாசி பகுதியை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நம் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக நல்லவைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்துடுவானாக குரான் இறங்கி வைக்கப்பட்ட இந்த சங்கையான மாதத்தில் குரானுடைய ஆயத்துக்களை ஓதி அதனுடைய விளக்கங்களையும் ஏதோ நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவைத்துளங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை அல்லா நாம் அனைவருக்கும் தந்திருக்கிறான் குரான் நம்முடைய புத்திக்கு அப்பால் நம்முடைய புத்தியை அதன் பாதிக்க பாதிக்க பாதிக்க அதனுடைய பொக்கிசங்களை அது கொட்டிக்கொண்டே இருக்கும் அதனுடைய பொக்கிசங்கள் மூடியமாட்டாரு தியாமத்துரியனால் வரும் வரைக்கும் வாழக்கூடிய மக்களுக்கும் மக்கள் அவருடைய புத்திகளை இந்த அவருடைய கல்வா கொடுத்திருக்கக்கூடிய புத்தியை இந்த குரானில் பாவிக்க பாவிக்க வித்தியாசமான புது புது கருத்துக்களை எல்லாம் இந்த குரான் கொட்டிக்கொண்டிருப்பதை நாங்கள் வாழ்க்கை பார்த்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் குரானை விளங்கக்கூடிய குரானுடிக்கு முஸ்லீம் சமூகம் செய்ய வேண்டிய கடமைப்பாடுகள் என்ன நாம் இந்த குரானுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்மிடம் எதை மீன் நினைக்குகிறது என்று சொல்லக்கூடிய தலையங்கம் மிக முக்கியமான ஒரு தலையங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் சூதா யூசுஃபை பற்றி சூதா யூசுஃபுடைய தப்சீரை தப்சீர் அதனுடைய விளக்கத்தை அதனுடைய விளக்கம் கொஞ்ச காலம் அதை பற்றி பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது அல்லா சுல்ஹானா அதைத் தொடர்ந்து சூரத்து நூறுடைய ஒரு சில ஆயத்துக்களுக்கு ஆயத்துகளையும் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அம்மா நமக்கு நிசைவாக்கினான் ஆனாலும் இப்படிப்பட்ட வானொலி நிகழ்ச்சிகள் வாரத்தில் ஒரு முறை நடத்தாற்றுவதின் மூலமாக செய்வதன் மூலமாக அல்லது அதை கேட்பதன் மூலமாக குரானுடைய கடுமைகளை நான் செய்துவிட்டேன் என்று சொல்லி யாராலும் பெருமிதம் கொள்ள முடியாது சந்தோஷப்பட முடியாது ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஒவ்வொரு மகல்லாவிலும் ஒவ்வொரு பள்ளிவாசலும் அமல்கள் அதனுடைய இடத்திலிருந்து நடக்க நாம் குரானை விளங்குவதற்கும் ஹதீஸை படிப்பதற்கும் படிப்பதற்குரிய படிப்பதற்குரிய வட்டங்களையும் பள்ளிவாசல்களில் ஆக்குவது அல்லது ஆக்கிக் கொடுப்பது பள்ளிவாயுடைய நிர்வாகிகளுடைய பள்ளியை பள்ளியில் இருக்கக்கூடிய ஐம் ஆக்களுடைய ஆங்காங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இன்றைய சுமூகத்தை உற்று நோக்கும் பொழுது அநேகமானவர்கள் அதாவது பெரும்பான்மை சமூகம் இஸ்லாமியர்களில் தவறு செய்வதற்குரிய அடிப்படை காரணம் அவர்கள் செய்யக்கூடிய தவறை பற்றிய அறிவு இல்லை என்று சொன்னால் அது பிழையாகாது அனைவரும் இந்த கருத்தை ஏற்றுக் கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் மக்களுக்கு அறிவு இல்லை இது எது சரி பிள்ளை நான் சரியை செய்கிறேனா நான் செய்வது சரியா அல்லது நான் செய்வது பிள்ளையா என்று சொல்லக்கூடிய சரியான அறிவு இல்லாதனத்தின் காரணமாகத்தான் அநேகமான மக்கள் தவறு செய்கிறார்கள் அநேகமான மக்கள் பாவம் செய்கிறார்கள் குறைந்த பட்சம் அதாவது பெருமையை பெருமையுடன் பாவம் செய்து கொண்டிருந்தவர்கள் அவர்களுக்கு அறிவு கிடைத்ததுக்கு பிறகு அறிவூற்றல் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வில் அவர்கள் பங்கு கொண்டதுக்கு பிறகு நிச்சயமாக அவர்கள் அந்த பாவத்தை செய்யும் பொழுது பெருமைப்பட்டவர்களாக அல்லது தாம் அவர்கள் பெருமை அளித்தவர்களாக அந்த பாவத்தை செய்ய மாட்டார்கள் நிச்சயமாக அந்த பாவத்தை செய்யும் பொழுது அவருடைய உள்ளத்தில் ஒரு வகையான ஒரு வகையான எண்ணம் ஒருவகையான வெக்க சுபாவம் அங்கே அது கௌபாவுக்குரிய வழியாகவும் அமையலாம் அமைந்து கொண்டிருக்கிறது என்பதை கின்பூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவே அன்பான நேயர்களே அன்பான சகோதரர்களே குரானையும் குரானுடைய ஹதீஸ் குரானுக்கு இலக்கமாக சொல்லப்பட்ட சல்லு அலிவசனுடைய சந்த அதற்கு விளக்கமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கூடிய கிதாபுர இவைகளையும் நம் அனைவரும் படித்து பலன் பெற்று ரமவாலுடைய மாதத்தில் மாத்திரமல்ல ரமாலை தொடர்ந்து வரக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய பதினோரு மாதங்களிலும் எங்களுடைய தொடர்பாடலை குராலுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் சுண்ணாவுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லா நம் அனைவருடைய அனைவருடைய அமல்களையும் பொருந்திக் கொண்டு இதற்கு பிறகு மேலும் மேலும் அதிகமாக அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தையும் குரானை நம்முடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பையும் அல்லாஹ் சுல்ஹான துந்தருவானாகும் அன்பான நேயர்களே அன்பான சகோதரர்களே சென்ற படுதூறு சொல்லுவதனுடைய விரிதங்களை பற்றி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு ரசீவாக்கினான் படுதூறு சொன்னவன் ஒருவன் அவனுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படுமா அவன் எப்படி தண்டிக்கப்பட வேண்டும் அவனுக்குரிய அவன் அல்லாஹுடைய பார்வையில் எப்படிப்பட்ட தாவியாக இருக்கிறான் யாருக்கு எப்படி தௌபா செய்ய வேண்டும் இதற்கு தௌபா செய்வதாக இருந்தால் தௌபாவுக்குரிய நிபந்தனைகள் என்ன என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் சென்ற வாரம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது ஆனாலும் சென்ற வாரத்தினுடைய இந்த வானொலி நிகழ்வுக்குப் பிறகு என்னுடைய அன்பு தந்தையவர்கள் எனக்கு ஒரு ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டினார்கள் படுதூரை பற்றி பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் புறம் பேசுவதைப் பற்றியும் பேசி அதைப் பற்றியும் ஒரு வார்த்தைகள் சொல்லி அதற்குப் பிறகு இட்டுக்கட்டுவதைப் பற்றியும் ஒரு வார்த்தைகள் மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லி என்னை அவர்கள் எனக்கு ஒரு புத்தி சொன்னார்கள் அந்த அடிப்படையில் குரானை பிறப்பி பார்க்கும் பொழுது குரான் பிறரை பற்றி கதைப்பதை மூணு வகையான கதையாக பிரித்திருக்கிறது ஒருவர் ஒருவரை பற்றி பேசுவது ஒருவர் ஒருவரை பற்றி கரைப்பது அல்லது ஒருவர் ஒருவருடைய விடயத்தில் மானத்தில் கையை வைப்பது இதை பற்றி குரான் மூணு வகையாக பேசியிருக்கிறது ஒன்று சொல்லலாம் இன்னும் உண்டு என்று சொல்லலாம் இன்னும் என்பதாக மூணு வகையான விடயங்களை பற்றி குரான் பலகான விதத்தில் பெரும் பாவங்களாக இதை பார்த்து பேசியிருக்கிறது ஹசரத் ஹசன் ரவி அல்லா அவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்லுகிறார்கள் அல்பத்து பிறரை பற்றி பேசுவது பிறரை பற்றி குறை கூறுவது அல்லது பிறர் இல்லாத சந்தர்ப்பத்தில் அவரை பற்றி பேசுவது மூணு வகையாக இருந்து கொண்டிருக்கிறது அனைத்துமே குரானில் வந்திருக்கிறது இந்த மூணு உடையத்தையும் மூணு தலையங்கத்திலும் குரான் பேசியிருக்கிறது அதுல ஒன்றுதான் அதாவது ரீபத் என்று சொல்லக்கூடிய ஒன்று இன்னமும் மூணாவது இருக்கிறது புக்தான் என்று சொல்லி சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் ரீபத் என்று சொன்னால் என்ன புறம் பேசுவது என்று சொன்னால் பகு அந்த உன்னுடைய சகோதரனை பற்றி நீங்கள் ஒன்றை சொல்லுகிறீர்கள் ஆனால் யதார்த்தத்தில் அவரை பற்றி அவருடைய எந்த குறையை நீங்கள் சுட்டிக்காட்டுகிறீர்களோ அந்த குறை அவரிடத்திலே இருக்கிறது அவரிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு குறையை அவரிடத்திலே அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரு குறையை ஒரு தவறை நாங்கள் எடுத்து பேசுகிறோம் இதற்குப் பெயர் ஹீமத் إذا كانت تبير غيبت هذا هو صلى الله عليه وسلم ورق تتل كيرت <تصفيق> تاركال أتدرونا مالغيبا غيبت النشونال إن ري أمغلق التريما என்றாபாக்களை பார்த்து கேட்ட சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் அல்லாஹு அல்லாஹுக்கும் அல்லாஹ் அவனுடைய தான் அறிவு இருக்கிறது எங்களுக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய விடயத்தை வெளிப்படுத்திய சந்தர்ப்பத்தில் அவர் எதை விரும்ப அவர் விரும்பாத ஒன்றை அவர் இல்லாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் மூணாவது ஒரு ஆளுடத்தில் கதைப்பதற்கு பெயர் சொல்லுவதற்கு பெயர் ார்கள்த்தில் கேட்டார்கள் நபியை பார்த்து சொல்லுகிற சோழலை பார்த்து யார்கானு அவரை பற்றி நாங்கள் அவரை பற்றி என்ன சொல்லப்படுகிறதோ இரண்டாவது நபரை பற்றி நாங்கள் மூணாவது நபரிடத்தில் எதை சொல்லுகிறோமோ அவரிடத்தில் அது இல்லை அது இருக்கவென்றிருந்தால் நான் அவரை பற்றி பே கருதப்படுவேனா என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் சல்லாஹூ அலிவசல்லம் ஒரு உடையத்தை சொன்னார்கள் நீங்கள் அவரை பற்றி எதை பேசுகிறீர்களோ அது அவரிடத்தில் இருந்தால்தான் அது ஹீபத்து அவரிடத்தில் இல்லாத ஒன்றை நீங்கள் பேசுவதாக இருந்தால் அது நிச்சயமாக முகத்தான் இட்டுக்கட்டாக இருக்கும் அது அவதூறாக படுதூராக இருக்கும் என்று சொல்லக்கூடிய கருத்தை சல்லாஹூ அலிவசல்லம் முன்வைத்தார்கள் மிக அழகாக சுட்டிக்காட்டினார்கள் எனவே ஹீபத் என்று hal ஒரு என்னுடைய ஒரு சகோதர எந்த சகோதரனை பற்றி நான் பேசுகிறேனோ நான் கதைக்கிறேனோ அவரிடத்தில் இருக்கக்கூடிய அவரிடத்தில் உண்மையிலேயே இருக்கக்கூடிய ஒரு துறையை தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இதை சொன்னார்கள் இரண்டாவது ஒன்று திறமை இஃப்க என்று சொன்னால் அந்த உண்மையிலேயே யதார்த்தத்திலேயே உங்களுக்கு அந்த விடயத்தை பற்றியோ அவரை பற்றியோ அந்த பாவத்தை பற்றியோ தெரியாது ஆனால் யாரோ ஒருவர் சொன்னதை கேட்டு நீங்க சொல்லுகிறீர்கள் யாரோ ஒருவர் உங்களுக்கு சொன்ன ஒரு விடயத்தை கேட்டு நீங்கள் அதை பேசிக் கொண்டிருப்பீர்கள் சகாபாக்கள் ஈடுபட்டார்கள் என்ற விடயத்தை குரான் சுட்டிக்காட்டுகிறது அதாவது காரணமாக அப்துல்ல சொல்லக்கூடியவன் இட்டுக்கட்டினான் அந்த செய்தியை அந்த மக்களுடைய காதலை ஊதினான் அந்த மக்களுடைய காதலை இந்த செய்தி கிடைத்ததும் அவர்கள் என்ன செய்தார்கள் அதை நம்பி அந்த விடயத்தைப் பெற்று பேச ஆரம்பித்தார்கள் எங்களுடைய காதினால் கேட்டதை காதினால் காதிலே விழுந்த சில நாங்கள் மற்ற அதனுடைய உண்மையை அதனுடைய உண்மை தன்மையை புரியாமல் பேசுவதற்கு பெயர் என்று சொல்லி சொல்லி இருக்கிறது அதாவது சொல்லுகிறது உங்களில் இருந்தே ஒரு கூட்டம் தான் இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு வந்தது வல்லதி தவல்லி இந்த செய்தியை சோடித்தவன் இந்த செய்தியிட பெரிய ஒரு பகுதியை أول دان عبد الله من ابن يحمل سهلا أول دان انت سيدئي سوديتان أول دان انت سيدئي ورووهواكينا أول دان انت سيدئي أول سوديتتان انت مكتر ودي كادر أوضينا إن أبي إذارك إفكان بدافة شرغلوهم أن تقول فيه ما بلغك عنه ونودي يسهوذرنهي پتري ونك كريتط ودي سيدئي پلردد للپوئ آذن ودي يون يتنميي أرند كلامل ونودي يتنميي ولنجي كلامل بيشوذرك پير إ குரான் சொல்லாட்டுகிறது மூணாவது ஒன்று இருக்கிறது புக்தான் என்பதாக அல்லாத அனைவரையும் பாதுகாப்பானு அல்லது நீங்கள் சோடிட்டு அல்லது நீங்களாகவே அதை உருவாக்கி அவரின் மீது அந்த பலியை சுமத்துகிறீர்கள் அந்த பாவத்தை அவர் மீது நீங்கள் பாவத்துக்குரியவராக அவரை நீங்கள் ஆக்குகிறீர்கள் பெயர் முதல் பெயர் இட்டுக்கட்டு என்று சொல்லக்கூடிய கருத்தை குரான் முறையில் முன்வைத்திருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு உடையத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் அதாவது அவரிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு தவறை பற்றி நான் பேசுவது அவரிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு குறையை பற்றி நான் மூன்றாவது கலைப்பதை பற்றி குரான் இப்படி சொல்லுகிறது உங்கள சிலர் சிலரை பற்றி வரம் பேச வேண்டாம் குறை கூற வேண்டாம் அவரை பற்றி மூணாவது நகரத்தில் போய் அவர் இல்லாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் பேச வேண்டாம் என்று சொல்லி குரான் சொல்லிவிட்டு சொல்லுகிறது இந்த பாவம் எப்படிப்பட்ட பாவம் தெரியுமா அன்பான நோம்பாளிகளை ரமதாளுடைய மாதத்தின் நோம்பு வைத்திருக்கிறோம் வயிறை பட்டணி வாக்க வைத்திருக்கிறோம் தாகத்தை அடக்கிக் கொண்டோம் ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொண்டோம் சுஹானம்லா அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் அல்லாஹ் குரானில் கேட்குகிறான் அதாவது அவர்களிலே இருக்கக்கூடிய ஒரு குறையை பற்றி நீங்கள் பேசக்கூடிய பாவம் எப்படிப்பட்ட ஒரு பாவம் தெரியுமா அவருடைய மாமிசத்தை அவர் செத்து மடிந்ததுக்கு பிறகு அவர் மௌத்தானதுக்கு பிறகு அவருடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிடுவதை போன்றதல்ல சாப்பிடுவது செத்ததுக்கு பிறகு நூத்தானதுக்கு பிறகு அவருடைய மாமிசத்தை சாப்பிட விரும்புவாரா என்று சொல்லி அல்லா சுஹானகு தாரா குரானில் கேள்வி எழுப்புகிறான் அவரிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு குறையை பற்றி பேசுவதை பற்றியே குரான் இந்த அளவுக்கு வன்மையாக சொல்லுவதாக இருந்தால் அன்புக்குரிய சகோதரர்களே அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி இருப்பதாக கேள்விப்பட்டு அதை பற்றி பேசினால் எப்படி இருக்கும் அவர்களுக்கு இல்லாத ஒரு பாவத்தை நாங்கள் இட்டுக்கட்டி சோடித்து பேசினால் எப்படி இருக்கும் எனவே இந்த விடயத்தில் ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் இஸ்லாமில் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் வரவேண்டிய அழகான பண்பு என்னவென்று சொன்னால் எது அவனுக்கு தேவையில்லையோ அதை பற்றி அவன் பேச மாட்டான் எந்த பற்றி பேசுவதன் காரணமாக என்னுடைய துணியாவுக்கோ என்னுடைய கிடைக்க மாட்டாரோ அப்படிப்பட்ட ஒன்றை பற்றி நாங்கள் பேசவே மாட்டோம் அவர்களுக்கு இருப்பார்கள் அவர்கள் உண்மையான விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய கருத்தை சல்லம் வாஹ அலைவசல்ல அழகாக சுட்டிக்காட்டு குரான் இன்னும் ஒரு ஆயத்தில் எண்பத்தி எட்டாவது திருவசனத்தில் குரான் இப்படி சொல்கிறது مؤمنات مؤمنانا آنجليم مؤمنانا پنجليم يار الله مومني سيتدارك لو بغير ما اقتصبو عبرك السيادة அவர்கள் சம்பாதித்துக் கொள்ளாத அவர்கள் அந்த விடயத்தில் அவர்களுக்கு எந்த விதமான பங்குமில்லாமல் ஒரு விடயத்தை அவர்கள் மீது இட்டு கட்டி அவர்கள் மீது சுமத்தாட்டி யாரெல்லாம் ஆண்களையும் பெண்களையும் ஈதா நோவினை செய்கிறார்களோ பக்கூத்தானன் அவர்கள் நிச்சயமாக இட்டு விட்டார்கள் அவர்கள் நிச்சயமாக இட்டு விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ் இங்கே வெளிப்படுத்துகிறான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான நேயர்களே அன்பான பெரியார்களே வாழ்க்கையில் ஒன்றை பழகிக்கொள்வோம் நம்முடைய வார்த்தைகளை அடக்கிக் கொள்வோம் வார்த்தைகளை அளந்து பேசிக்கொள்வோம் நாம் எதை பேசுவதற்கு முன்னாலும் இந்த பேச்சினால் என்ன லாபம் எனக்கு கிடைக்கப் போகிறது இந்த பேச்சை அவரிடத்தில் சொல்லுவதன் காரணமாக அவருக்கு என்ன லாபம் கிடைக்கப் போகிறது இந்த பேச்சை இரண்டாவது நகரிடத்தில் சொல்லுவதன் காரணமாக என்னுடைய சமூகத்துக்கு என்னுடைய சமூகத்துக்கு என்ன லாபம் கிடைக்கப் போகிறது என்பதை அளந்து என்பதை மதித்து நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளை ஆக்கிக் இப்படிப்பட்ட பாவங்களை விட்டும் எங்களை எங்களுக்கு பாதுகாத்துக் முடியும் இளமாக்களை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு உடையத்தையும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அல்லாமல் அவர்கள் ஷரோஹுல் முஹத்த முகத்திமாவில் ஒரு உடையத்தை குறிப்புகிறார்கள் பொதுமக்களை பற்றி பொது மகாங்களை பற்றி புறம் பேசுவதை இஸ்லாம் இந்த அளவுக்கு கண்மையாக வன்மையாக பார்த்திருக்கிறது எந்த அளவுக்கு வன்மை என்று சொன்னால் உண்மையிலேயே ஒருவரைப் பற்றி கைபத்து பேசுவது என்று சொல்லக்கூடியதே அவருடைய மாமிசத்தை நாங்கள் சாப்பிடுகிறோம் எங்களுடைய பற்களுக்கு இடையில் அந்த இறைச்சி துண்டுகள் மாட்டிக்கொள்கிறது கபருடைய அதாபை அல்லாஹ் எங்களுடைய கண்ணுக்கு மறைத்து வைத்திருப்பது போன்றே அந்த இறைச்சி துண்டுகளை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் ஹதீஸ்ல வந்து இருக்கிறது ரெண்டே பெண்கள் வந்தார்கள் நபி சொல்லாஹோ அடைவ செலவிடத்தில் வந்து கேட்டார்கள் யாரும் வந்து நாங்கள் நோம்பாளிகள் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் நீங்கள் நோம்பு இல்லையே உங்களுடைய பற்களுக்கு இடையில் மாமிச துண்டுகள் இறைச்சி இருக்கிறது வாந்தி இருக்க சொன்ன வாந்தி எடுத்தால் இறை துண்டுகள் மாச துண்டுகள் அப்படியே அந்த பக்கத்தில் வந்து கொட்டுகிறதே இதை பார்த்தா மாமிச துண்டுகள் நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் அது கலந்து உள்ளே கலந்து விடுகிறது அன்புக்குரிய சகோதரர்களே இப்படிப்பட்ட பாவத்தை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் மௌத்து வரைக்கும் பாதுகாப்பானாக நாம் ஒருவரை பற்றி பேசுவதாக இருந்தால் அதிகமாக நம்முடைய குறைகளை பற்றி நாங்கள் பேசுவோம் ஒருவரை பற்றி பேசுவதாக இருந்தால் படைத்த அல்லாஹுவை பற்றி பேசுவோம் அல்லாஹுடைய பற்றி பேசுவோம் அப்படிப்பட்ட வாய்களாக இந்த வாயை அல்லா மாற்றி வைப்பானாக அந்த அடிப்படையில் சொல்லுவது அவதூறு சொல்லுவது காதினால் கேட்டதை வைத்து கதைப்பது இப்படிப்பட்ட விடயங்களை அல்லா சொல்லிவிட்டு அதற்குரிய தண்டனைகளை பற்றி சொல்லி அந்த புறானுடைய ஆயத்து இறங்கியதும் அவர் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை கண்ணால் கண்டுவிட்டார் அவருக்கு இஸ்லாம் சொல்லுகிறது இருக்க வேண்டும் இதை பேசக்கூடாது இதைப் பற்றி நீ பேசினால் உனக்கு என்ன செய்யப்படும் உனக்கு எண்பது கசியடிகள் அளிக்கப்படும் இதுதான் உண்மை ஒருவர் ஒருவர் கண்டால் இரண்டு பேர் கண்டால் மூணு பேர் கண்டால் மவுனமாக இருக்க வேண்டும் அதை பற்றி வெளியே விடக் கூடாது உங்களுக்கு என்ன செய்யப்படும் எண்பது கசியடிகள் வீதம் அடிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை வாரம் சென்ற வாரத்துக்கு முன் வாரங்களில் இதை பற்றி பார்த்தோம் நாலு பேர் கண்ணால் கண்டால் அதை உங்களுக்கு வாய் துறக்க முடியும் குறை நாலு பேருக்கு குறைய மூணு அல்லது ரெண்டு அல்லது ஒன்று இப்படிப்பட்ட நபர்கள் ஒரு பாவத்தை கண்டால் இதை வாய் துறக்க கூடாது வாய் மௌனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மௌனம் சாதிக்கும்படியாக அதை மறைத்துவிடும்படியாக இஸ்லாம் எங்களை பணித்திருக்கிறது இந்த ஆயத்து இறங்கின சந்தர்ப்பத்தில் சகாபாக்களுக்கு ஒரு கேள்வி எழும்பியது என்ன கேள்வி என்னுடைய மனைவியுடன் ஒருவர் இப்படிப்பட்ட தகாத கர்மத்தில் தகாத காரியத்தில் என்னுடைய மனைவியும் இன்னும் ஒருவரும் சேர்ந்து இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுதே நான் கண்டால் என்ன செய்வது அதை மறைத்து விடுவதா அல்லது அவரை அவர்களை அப்படியே விட்டுவிட்டு விட்டு உங்களோட கார்மத்தை நீங்க அப்படியே நிறைவேற்றி கொண்டு இருங்கள் சொல்லி போட்டு பசார்ல போய் தெருவில் கூட்டிக் கொண்டு வந்து அவர்கள் மூணு பேர் இவருமாக சேர்ந்து நாலு பேர் அதை பார்த்து இதை நிரூபிப்பதால் இப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான ஒரு ஒரு பிரச்சினை அல்ல தர்ம சங்கடமான ஒரு ஒரு தெளிவின்மை சகாபாக்களுக்கு ஏற்பட்டது அந்த கட்டத்தில் தான் சாத் குரு அல்லாஹு ஆளான் அவர்கள் ஒரு ஆச்சரிய வினாவை எழுப்பினார்கள் ஒரு ஆச்சரியமான செய்தியை அவர்கள் சொன்னார்கள் என்ன செய்தி என்று சொன்னால் முதலாவது அவர்களுக்கு பிரச்சனை உருவானது என்ன சொன்னால் அப்படி ஒருவர் தன்னுடைய மனைவி இன்னும் தன்னுடைய படுக்கையில் இருக்க கண்டு கண்டால் அவரை இவர் கொலை செய்து அந்த கொலையாளி என்ற பெயர் கணவனுக்கு வந்துவிடும் அப்ப கணவன் கொலைக்கு கொலை என்று சொல்லக்கூடிய சட்டத்தின் கொலை செய்யப்படுவார் அப்படி இல்லை என்றிருந்தால் அவர்களை அப்படி இந்த பாவத்தை செய்யும்படியாக விட்டுவிட்டு தெருவுக்கு போய் நாலு பேரை கூட்டிக் கொண்டு வந்து இதோ பாருங்கள் இந்த காட்சியை நீங்கள் பார்த்து சாட்சிகளாக வாருங்கள் என்று சொல்லி அவரை என்ன செய்ய வேண்டும் அவரை கொண்டு வர வேண்டும் அப்படி இல்லை என்றிருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மூணாவது எங்களுடைய ஆண்மையை நாங்கள் மறந்து கணவன் சொல்லக்கூடிய ஆண்மையை நாங்கள் மறந்து நாங்கள் அப்படியே மௌனமாக இருந்து அதை மறைத்துவிட்டு அப்படி ஒன்று நடக்க நாங்கள் நினைத்துக்கொண்டு குடும்ப வாழ்க்கையை கண்டுபிடி பண்ணுவதா என்றால் கண்டேன் விட்டுவிடுவதற்கு சொல்லவும் நடந்து கொண்ட உறவின் மூலமாக ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது எனக்கு சொல்லவும் முடியாது இந்த குழந்தை என்னுடைய குழந்தை அல்ல இது வேறொருக்கு முடியாது இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை قرآن ارقّي ارقّرده، ادركّي إنّا، إنّا فضل، إنّا سوّلّي، عدر سعد بن مُعادر دي الله تعالى نوركو الكيلو يلِبّي ناركال، انت كيلو يلِبّي نصندر قطل صلى الله عليه وسلم أبركال صحاباتكالي پاتت، انساريكالي پاتت جمناركال يَا مَعشرة الْأَنسارِ عَلَى تَسْمَعُونَ مَا يَقُولُ سَيِّدُكُمْ، تَاكَلِّي يَا اُنْكَلُ وُرِيَا تَلَيْبَرْ உங்களுடைய தலைவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் கேட்கவில்லையா என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் சொன்னார்கள் நபியை பார்த்து யார சூழல்லா லும் ஹோ நீங்கள் அவரை பலிக்க வேண்டாம் நிச்சயமாக அவர் ரோசர் முடிய மனிதர் ஒரு ரோசம்முடைய மனிதர் மனிதர் இஸ்லாத்துக்கு முன்னாடி திருமணங்களை செய்தார் எந்த ஒரு திருமணத்திலும் அவர் விதவை பெண்களை கூட முடிக்கவில்லை அவர் முடித்த பெண்கள் எல்லாம் பெண்களை தான் முடித்தார் இரண்டாவது அவர் எந்த ஒரு பெண்ணை யாரையாவது ஒரு பெண்ணை அவர் சொல்லிவிட்டால் கூட எங்கள ஒருவர் அந்த பெண்ணை மனம் கூட விரும்ப மாட்டார்கள் ஏன் காரணம் அவருடைய ரோசன் இருக்குமோ என்று அங்கே அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை அவர்களாகவே முன் வந்தார்கள் சொன்னார்கள் அல்லாஹு மீது நீங்க சொன்னது உண்மை வார்த்தது என்பதை நான் நம்புகிறேன் ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம் என்று சொன்னால் நான் கேட்ட கேர்ணிகள் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அல்லாமல் நான் அல்லாஹுடைய வார்த்தையோ உங்களுடைய கருத்தையோ கொச்சப்படுத்தி பேசவில்லை என்று சொல்லக்கூடிய விடயத்தை சொல்லி காட்டின பிறகு இந்த ஆயத்துகள் இறங்க ஆரம்பித்தது சபபு நுசூலும் இந்த ஆயத்தில் இறங்குவதற்கு அப்படிப்பட்டிருக்கும் பொழுது இன்னும் ஒரு சம்பவம் நடைபெற்றது அலுவலகத்தில் என்னுடைய மனைவி சொன்னார்கள் இந்த நான் ஜனாவில் இந்த பாவத்தில் ஈடுபடுவதை நான் என்னுடைய கண்ணால கண்டேன் என்ன சந்தர்ப்பத்தில் ஒரு விடத்தை சொன்னார்கள் அந்த யாரை பார்த்து ஹிலாலுமையை பார்த்து அப்படி இல்ல உனக்கு என்பது அடிக்கப்படும் என்று பேசினார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்து கேட்கிறாங்க எங்கெல்லோருவர் அவருடைய படுக்கையில் அவருடைய மனைவியுடன் இன்னமொரு கண்டதற்கு பிறகும் சாட்சி கொண்டு வருவதால் எப்படிப்பட்ட சாட்சி எங்கிருந்து கொண்டு வருவதே என்று அவரு அந்த பதிலுக்கு மீண்டும் ஒரு பதில் சொன்ன சந்தர்ப்பத்தில் நபிசல்லாஹூ அலைவசல்ல மீண்டும் ஒரு முறை சொன்னார்கள் அல் பைனூன் ஒன்றோ நாலு சாட்சிகளை கொண்டு வர வேண்டும் அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு கசேடிகள் அடிக்கப்படும் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஹிலால் அமைய அவு அல்லாஹு தாளானவர்கள் மிகவும் திருஹாத்திரத்துடன் உறுதியான ஈமானுடன் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக ஒரு உடையத்தை சொன்னார்கள் சுஹகான் அல்லாஹ் அன்புக்குரியவர்களே சுஹா வாக்கள் தான் சகாபாக்கள் இவர்கள் தான் சொன்னார்கள் உண்மையான மார்க்கத்தை கொண்டு அல்லாஹ் உங்களை அனுப்பி வைத்தானோ இன்னீல சாதிக்கும் எந்த விடயத்தை நான் உரைக்குகிறேனோ எந்த விடயத்தை நான் பேசுகிறேனோ எந்த விடயத்தை நான் உங்களுக்கு எத்தி வைத்தேனோ இந்த விடயத்தில் நான் உண்மை சொல்லக்கூடியவன் எனவே என்னுடைய அல்லா என்னை விட்டும் பாதுகாக்கக்கூடிய என்னை நிரூபதாரியாக ஆக்கக்கூடிய நான் சுத்தவாலி என்று சொல்லக்கூடிய ஒரு குரானுடைய ஆயத்தை அல்லாஹ் நிச்சயமாக திடனாக இறக்கி வைப்பான் என்று அந்த சஹாவி வாய் துறந்தார்கள் அந்த தொடர்ந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த குரானுடைய ஆயத்து வல்லதி தன்னுடைய மனைவியின் மீது யாராவது படுதூறு சொன்னால் அவர்களுக்கு நாலு சாட்சி தேவையா தேவையில்லையா ஒலம்பிய குள்ளகும் சுகதா அவர்களுக்கு சாட்சிகள் யாரும் இல்ல இவரு தான் சொல்றாரு தந்த மனைவியினுடைய அந்த மானக்கேடான பாவத்தை கண்ணால கண்ட கணவன் தான் சொல்லுகிறாரே ஒளம்பிய குள்ளகும் சுகதா இல்ல அன்பு சுகம் தவிர அந்த கணவனை தவிர வேறு யாரும் அங்கே சாட்சியாக அங்கே இல்ல அப்படிப்பட்ட கட்டத்தில் என்ன செய்ய வேண்டும் அர்வா சா திம்பில்லா அந்த கணவன் நாலு முறை اللهم <سؤال> إذا ستّيّم سيّده، أور وڑيتّي تلوواري، إنه لمن الصادقين، نتّيّماها، يند وڑيتّيناً أُرَيْتّيناً، يند وڑيتّيناً إِبْبُرُدُّ سنّّيناً، أند وڑيتّيناً، نتّيّماها، نان أُنَّي آلِي أَهْرُكِرِين، أُنَّي سُلّكِرِين، أَشْهَدُ بِاللَّهِ أَنِّي لَمِنَ الصَّادقين، فِي مَا رَمَيْتُهَا مِنَ الزِّنَاءِ விடயத்தை கொண்டே நான் அவளின் மீது எடுத்த அவளும் மீது சொன்னேனோ அந்த விடயத்தில் நிச்சயமாக நான் உண்மை சொல்லுகிறேன் என்று சொல்லி அல்லாஹும் சாட்சி சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் நாலு நாலு முறை சொன்னதுக்கு பிறகு அஞ்சாவது முறை அவரை சொல்லுவாரு நாலு முறை இப்படி சொன்னதுக்கு பிறகு ஐந்தாவது தடவை ஒரு பயங்கரமான பதுவா செய்வார் தனக்குத்தானே மதுவா செய்து கொள்வார் தனக்குத்தானே மதுவா கொள்ளக்கூடிய ஒன்று கட்டம் தான் இந்த கட்டம் வல் ஹாமி அஞ்சாவது தடவை அதை செய்வதற்கு முன்னால் அந்த காவே அந்த ஹாக்கிம் அந்த இடத்திலிருக்க கூடியவர் என்ன செய்வார் என்றிருந்தால் அவருக்கு ஒரு நசிஹத்து செய்வார்கள் என்ன நசிஹத் என்று சொன்னால் சுபான் அல்லா சல் அல்லாஹூ அவர்கள் அந்த கட்டத்தில் சொன்னார்கள் அந்த உமையாவும் அவருடைய மனைவியும் இந்த சந்தர்ப்பத்தில் அலிவசல்லம் அந்த ரெண்டு பேரையும் பார்த்துச் சொன்னார்கள் செய்ய வந்திருக்கிறீங்க கணவன் சொல்றாரு நான் கண்ணால கண்டேன் மனைவி சொல்றான் நான் செய்ய இல்ல இது நடக்க இல்லை என்று சொன்னால் ஒன்றோ கணவன் போய் சொல்லுகிறான் மனைவி ஒன்றுமே பாவத்தில் ஈடுபடவில்லை அப்படி இல்ல மனைவி செய்துவிட்டு மறைக்கிறாள் கடவன் உண்மை சொல்லுகிறான் இந்த கட்டத்தில் இப்படியாக இந்த கட்டத்தில் ரெண்டு பேர்ல ஒருவர் உன்னை தான் சொல்ல வேண்டும் இந்த கட்டத்தில் சொன்னாங்க யாரும் இருக்கிறீங்களா தௌபா செய்யக்கூடியவங்க தௌபாவுடைய கதவு இப்பையும் திறந்திருக்கிறது என்று சொல்லி சல்ல அல்லாஹு அலிவசல்லம் அந்த ரெண்டு பேருக்கும் நசிஹத் ார்கள் அந்த கட்டத்தில்தான் ஹிலு உமையா சொன்னார்கள் ஒரு விடயத்தை அந்த விளையத்தில் அல்லாஹ் என்னை ஒரு போதும் தண்டிக்க மாட்டான் கமா அல்லா என் முதுகை விட்டு மகட்டி விட்டானோ எப்படி என்னை விட்டு அகட்டி விட்டானோ இதே போல நான் என்னை அல்லாஹ் இந்த விடயத்தில் ஒரு போதும் சோதிக்க என்று சொன்னார்கள் அஞ்சாவது முறை அந்த ஆண் அந்த அந்த கணவன் ஒரு விடயத்தை முன்வைப்பார் எப்படிப்பட்ட விடயம் என்று சொன்னால் அல்லாஹுடைய சாபம் அல்லாஹுடைய கோபம் என் மீது உண்டாகட்டும் நான் பொய்யனாக இருப்பேன் என்றிருந்தால் நான் பொய்யனாக இருப்பேன் என்றிருந்தால் என் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லி பப்ளிக்ல சபையில வைத்து அவர் தனக்குத்தானே லானத்து செஞ்சு கொண்டால் அவருடைய முதுகை விட்டும் என்பது கசேடிகள் நீங்கிவிடும் அவருக்கு படுதூறு சொன்ன பாவம் படுதூறு சொன்னதற்குரிய தண்டனையை நாங்கள் அவருக்கு நாங்கள் நிறைவேற்ற இதே நடந்ததற்கு பிறகு மனைவிக்கு என்ன இருக்கிறது மனைவி என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது மனைவிக்கு நூறு கசேடிகள் வாஜிபாகிவிடும் விடும் அவள் கல்யாணம் முடித்தவளாக இருப்பதின் காரணமாக அவளுக்கு அவள் கொலை செய்யப்பட வேண்டும் அந்த சட்டம் அங்கே அமுல் செய்யப்படும் அஸ்ஸானியூ குல்லவா ஹிதின் என்று சொல்லக்கூடிய ஆயத்தும் அப்படி இல்லை என்றிருந்தால் திருமணம் முடித்த பெண்ணாக இருப்பதின் காரணமாக அந்த பெண் கல்லடித்து கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய கல்லடித்து கொலை செய்ய வேண்டும் சட்டம் அங்கே அமலுக்கு வரும் என்பதை தான் இங்கே எதார்த்தம் அந்த கட்டத்தில் அல்லாஹ் சுலஹானு தாலா அந்த பெண்ணுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகிறான் உனக்கு வேண்டும் என்றிருந்தால் உன்னை விட்டோம் அந்த நூறு கசேடிகளை உன்னை விட்டு இல்லாமல் ஆக்கி கொள்ள சொன்னது போல நீனும் ஐந்து முறை சாட்சி சொல்ல வேண்டும் ஐந்து முறை சத்தியம் செய்ய வேண்டும் அதுல சின்னொரு வித்தியாசம் தான் இருக்கிறது ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால் அவள் நாலு முறை சபையில சத்தியம் செய்வாள் என்ன சத்தியம் என்று சொன்னால் அவள் சத்தியம் செய்வாள் காதிவீன் என்னுடைய கணவர் எந்த விடயத்தை என் மீது சுமத்தி இருக்கிறாரோ அந்த விடயத்தில் அவன் பொய் சொல்லுகிறான் அவன் ஒரு பொய்யனாக இருக்கிறான் என்று சொல்லி நான் சத்தியம் செய்கிறேன் என்று சொல்லி நாலு தடவைகள் சத்தியம் செய்வாள் சத்தியம் செய்வதற்கு பிறகு ஐந்தாவது முறை சத்தியம் செய்வதற்கு முன்னால் அந்தப் பின்னில் எச்சரிக்கை செய்யப்படும் நசீஹத்து செய்யப்படும் இத்தகில்லா இது நிச்சயமாக உன்னை பளிக்கும் உனக்கு வாழ்க்கையில் இதை கண்டுகொள்ள போகிறாய் என்று சொல்லி அஞ்சாவது முறை சொல்லுவதற்கு முன்னால் நசிஹத்து செய்யப்படும் அந்த ஹிலாலுமனுவா ஒரு தளபார்த்து உருவாகிவிட்டது ஒரு கொஞ்ச நேரம் அமைதியறிந்து விட்டால் கொஞ்ச நேரம் அப்படியே காத்து நின்றால் தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்ள முனைந்தால் தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்ள முன் ஆனாலும் சும்மா கால பின்பு அவள் சொன்னால் நிச்சயமாக நான் என்னுடைய கூட்டத்தை மானபங்கப்படுத்த விரும்பவில்லை என்னுடைய கூட்டத்தை விரும்பவில்லை என்னுடைய கூட்டத்தை விரும்பவில்லை எனவே நான் இதை சொல்லத்தான் போகிறேன் என்று சொல்லி அவள் நாலாவது முறை அஞ்சாவது முறை அவள் சொன்னால் அஞ்சாவது தடவை அன்னாஹி அலைஹா அல்லாஹுடைய கோபம் அல்லாஹுடைய சாபம் என் உண்டாகட்டும் என்னுடைய கணவன் சொல்லக்கூடிய விடயத்தில் அவன் உண்மையான ாக இருந்தால் என்று சொல்லி அவல் சொன்னதுக்கு பிறகு அவளை விட்டும் இல்லாமல் ஆகிவிடும் அவளுக்கு நூறு கசேரியும் அடிக்கப்பட மாட்டாது இந்த ரெண்டு பேரும் தனக்குத்தானே லானத்து செய்து கொண்டு அந்த எண்பது கசேரி என்று சொல்லக்கூடிய ஹத்துல் கல்பையும் இந்த பெண் நூறு கசேரிகள் சொல்லக்கூடிய ஹத்துனாவையும் தன்னை விட்டும் சுத்தப்படுத்திக் கொள்வார்கள் எனவே இது சம்பந்தமான நடைமுறையில் இருக்கக்கூடிய சில விடயங்களை இன்ஷா அல்லா அடுத்து வரக்கூடிய வாரங்கள் பார்ப்போம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லவைகளை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் தந்தருவானாக கடைசியாக ஒரு உடையத்தை மாற்றலாம் கூடி முடித்துக்கொள்ள விரும்புகிறேன் ரமதானுடைய காலத்தில் கடைசி பத்து தினங்கள் மிக முக்கியமான தினங்கள் மிக முக்கியமான மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் மீண்டும் கிடைக்குமோ என்று சொல்வது சந்தேகத்திற்குரிய ஒன்று எனவே வரக்கூடிய கடைசி பத்து தினங்களையும் அன்பான நேர்களே சகோதரர்களே நல்ல கர்மங்களிலும் நல்ல அமல்களிலும் ஈடுபட்டு நசல்டைய ஒரு மிக முக்கியமான ஒரு சுங்கத்துத்தான் கடைசி பத்து தினங்களில் கழிப்பது அல்லா நம் அனைவருக்கு நெசைவாக்குவானாக நம் அனைவரை கொண்டுவதை பொருந்திக் கொள்வானாக கடைசி பத்து தினங்களில் இருப்பது என்று சொல்லக்கூடியது அமல் மிக முக்கியமான ஒரு அமல் சல் அல்லாஹு அலே சொல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் கழித்த அத்துணை ரமதானிலும் அமலை நிறைவேற்றியிருக்கிறார்கள் கடைசியாக சல்லாஹூ அலே சொல்லம் சந்தித்த ரமதானை பொறுத்தவரையில் முழு மாதமுமேவில் கழித்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே அன்பான சகோதரிகளே அன்பான தாய்களே அன்பான வளமாக்களே நம் அனைவருக்கும் அல்லா சுகா இந்த பாக்கியத்தை நெசிவாக்குவனாக பள்ளிகளை காப்பை கொண்டு அலங்கரிப்போம் பள்ளிகளை யாத்திகாப்பை கொண்டு அலங்கரிப்போம் அந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பனாக பெண்கள் தங்களுடைய வீடுகளில் மிகவும் அடக்கமாக ஒழுக்கமாக நெருந்து கொள்வோம் ரமதான பிறநாளைக்கான ஏற்பாடுகளை அந்த இருபது நோபுகளுக்கு முன்னாலேயே செய்து இருபது நோம்புக்கு பிறகு எனக்கு தெருவிலே சுத்தக்கூடிய தெருவிலே அலைய வேண்டிய தேவை இல்லை என்னுடைய காலத்தை குரானிலும் இபாதாத்திலும் நல்ல விடயங்களிலும் கழிக்கப் போகிறேன் என்ற முடிவுக்கு வந்து அந்த காலத்தை பிரயோஜனமாக கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லா நானுமே நாம் அனைவருக்கும் வரமத்து வணக்கம்